அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபது நெற்றினை குவியல் நிகழ்ச்சிக்காக கீழ்ப்பாடி அரசினர் மேல்நிலை பள்ளியிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவன் சா வெங்கடேசன் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் ஒன்று கிலியோ பாட்ரா நாட்டை ஆண்டு வந்தார் நோபல் பரிசையும் பாரத ரத்னா விருதையும் பெற்றவர் அன்னை தெரசா மூன்று தேசிய விஞ்ஞான தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இன் கஸ்டடி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் இரண்டு இந்தியாவில் இராஜ்யசபை உறுப்பினர்களின் பதவி காலம் எத்தனை ஆண்டு மூன்று தமிழ்நாட்டில் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அமைந்துள்ள மாவட்டம் எது இதற்கான பதில்களை நாளைய பொது அறிவு குவியல் நிகழ்ச்சியில் காணலாம் அனைவருக்கும் நன்றி